கண்ணன் கீதாச்சாரியன் நாம் எப்படி யோகத்தை பழக வேண்டும் யோகி எந்த இடத்தில் அமர்ந்து தியானம் பண்ண வேணும் என்று சொல்லும்போது தனிமையிலே இருந்து தியானம் பண்ணுவா என்று உரைக்கிறார் ஏகாந்தம் என்று சொல்லுகிறோம் ஒருத்தர் மட்டுமே இருக்கிறார் அது தனிமை யோகிகளெல்லாம் தனிமையை நாடி போகிறார்கள் பதரி காசிரமத்தினுடைய குகைகளில் பலரை சேவிக்கலாம் இதை போல திருவேங்கடத்தின் மலையில் இருக்கும் குகைகளில் யோகிகள் இருப்பார்கள் பிருந்தாவனத்துக்கு அருகில் இருக்கும் கோவர்தன மலைக்குள்ளே யோகிகள் வாழ்கிறார்கள் அப்பவர்கள்லாம் தனிமையைத்தானே விரும்புகிறா அவர்களுக்கு பயமும் இல்லையே அப்ப தனிமையாகத்தானே வாழ வேண்டும் என்று நமக்கு தோணும் இப்ப விதுர திருத்தராஷ்டனுக்கு சொல்லும் எந்தெந்த இடத்துல தனிமை விரும்பலாம் எங்கெங்க தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டையுமே சொல்றார் நமக்கு இந்த கேட்க சிவன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம எல்லாரும் தனிமையில இருக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் ஆருக்கு அது பிடிக்கிறது இல்லை கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் பிடிக்கிறது ஒரு இருட்டில் தனியா போகணும்னு சொன்னா பயந்துபடுவோம் கூட்டமாகல தனியா படுத்து தூங்கணும்னாலே பயமா இருக்கும் பயம்னா உடனே திருடம் வந்துட போறான் உயிர் போட போறதுங்கிறது கூட இல்லை மனிதங்கிற ஒரு ஒரு சோசியல் அனிமல் என்ன அது மக்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் அவர் பிடிக்கும் இப்போ ஒரு குகையிலே காட்டில் தனியா இருந்தால் என்னால் உங்களால் இருக்க முடியுமா சில யோகிகள் இருக்கிறார்கள் ஆனா நம்ம எல்லாம் பல பேரோட இருந்து இருந்து பழக்கப்பட்டுட்டோம் கீதாச்சார்தான் சொல்றது சிலருக்கு ஒத்து வரும் ஆனா இப்ப விதர் சொல்ல போறது பலருக்கு ஒத்து வரும் அதுக்கு கண்ணன் சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை ரெண்டும் ஒத்துத்தான் போகும் கண்ணன் சொன்னபடிக்கு சில பேர் இருக்க போறார்கள் அந்த வழியிலிருந்து மோட்சத்துக்கு போகலாம் இவர் சொன்னபடிக்கு பல பேர் இருக்க போறார்கள் இவர் சொன்ன வழியிலையும் மோட்சத்துக்கு போகலாம் ஏன்னா பெருமாள் எல்லாரையும் மோட்சத்துக்கு வரும் எதிர்பார்க்கிறார் அது சில பேருக்கு மட்டும் பத்த வழியே சொல்லுட்டா அப்ப பலர் என்ன செய்வார்கள் உரைக்கிறார் ஏகோன கச்சேட் அத்வானம் ஏக சுவாதுன புஞ்சீத இனியது தனியருந்தேல் ஒரு வஸ்து நம்ம கையில கிடைச்சால் தனிநேரது உண்ணாதே தனி மேல உண்ணாதே நான் புறத்த யாருக்கு கொடுத்து விட்டுத்தான் உண்ண வேண்டும் ஒன்னு கிடைச்ச உடனே கிடுக்கடுன்னு யாரும் பார்க்காத இடம் எங்க இருக்கு நம்ம கிட்ட யாரும் பங்கு கேட்காத இடம் எங்கே அப்படின்னு தேட போற மூலியோ தனியா சாப்பிடாதே நீ மட்டும் உண்டு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு அடுத்து ஏக அர்த்தாண சிந்தையேது ஒரு சமஸியா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கு தனியாக முடிவெடுக்காதே நீயே சிந்தித்தே நீயே முடிவெடுத்துட்டே ஒருத்தருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கலன்னு வச்சுக்கா எப்பவுமே ஒருத்தர் சிந்திட்டு முடிவெடுக்கலாம் அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நினைக்கிறீர்கள் நீங்க என்ன நினைக்கிறீர்கள் ஆனா முடிவு ஒருத்தர் தான் எடுக்கணும் அதுக்குன்னு பத்து பேர் சேர்ந்து பத்து ஜட்மெண்ட் எழுதினாலும் அப்புறம் கேஸ் முடியவே முடியாது அதனால எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஒருத்தர் தான் முடிவெடுத்தாகணும் குறுக்கூடி முடிவெடுக்கலாம் அந்த குடுவினுடைய அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்ளலாம் அப்புறம் ஒருத்தர் முடிவெடுக்கிறார் அதுக்கு நான் தானே முடிவெடுக்கணும் அப்ப ஒருத்தரையுமே நான் கேட்க மாட்டேன் சாமி என்ன அபிப்பிராயமே கேட்க கூடாதுங்கிற மொழியோ கூடாது என்கிறார் முடிவெடுத்தல் தனியே இருக்க கூடாது மூணாவது ஏகா நக்சே தனி இருட்டில் காட்டு மார்க்கத்தில் தனியாக போகாதே இருட்டிருக்கிறது காட்டு மார்க்கம் இருக்கிறதுனால் துணையோட தான் செல்ல வேண்டும் தனியே செல்வது கூடாது ஏகா சு அனைவரும் படுத்து உறங்கி இருக்கும் போது தனியே விழித்து இருக்காதே எல்லாரும் தூங்குறேன் நீ மட்டும் தனியா விழிச்சு சொல்றது துத்திராட்சனுக்கு நல்லா புரிஞ்சு பெருக்க முடியும் எதற்காக விதனை கூப்பிட்டான் எல்லாரும் தூங்குறா எனக்கு தூக்கம் வரல சவிக்கிறேன் நல்லது சொல்லு தானே கூப்பிட்டான் இப்ப நேரம் அவர் பொட்டில் தெரித்தா போல வித சொல்ல மொத்த பேரும் தூங்கிட்டு இருக்கே நீ தூங்காதே எல்லாரு விஷயத்திலயும் ஒருத்தனா நீ முடிவெடுக்காதே சொல்றத கேடு இப்ப ஒன்னொன்னு வருது பாருங்க ஏகா சுவாதுன புஞ்சித தனியா சாப்பிடாதே அப்படின்னா கிடைத்திருக்கிற ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு பங்கு கொடுப்பாய் தனியா சொத்த அனுபவிக்க பாக்காதே அடுத்து ஏக்ச அர்த்தான சிந்தையேது தனியா முடிவெடுக்காதே யோசிப்பார் பீஷ்மர் நீ போற வழி தப்புங்கிறார் துரோணர் நீ போற வழி தப்புங்கிறார் அதை சொல்லிட்டார் இப்போ நான் நாங்க இத்தனை பேரும் நீ போற வழி தப்புன்னு சொல்றோம் துரியோதனனுக்கு எடுத்து சொல்லிட்டோம் ஆனா நீ தனியா இப்ப முடிவெடுக்க பாக்குற பத்தியா உன் முடிவு இத்தனை பேருக்கும் விரோதமா போறது தனியா முடிவெடுக்காதே ஏகோண கச்சேத அத்வானம் இருட்டில் போகாதே இங்கு பெருந்திருட்டு உனக்கு கண் என்பது இருட்டல்ல ஆனா இப்ப நீ உட்கண்ணி மிளந்து போய் இருட்டிலே தவிக்கிறார் எது இருட்டு கண்ணனம்பெருமானுக்கு எதிரே என்று சொன்னாலும் இருட்டுத்தான் இருட்ட போனா நமக்கு பயம் வருது உபனிஷத்து சொல்றது அதிர்ஷ்டே நாத்மே நிருத்தே நிறைய பிரதிஷ்டே அத்தசோ பயங்கதோதிஷ ஏதன் உதரமந்தரம் குருத்தே அசதஸ் பயம் பவதி எப்ப பயம் வருதுன்னு சொல்றது வெறும் இருட்டை பார்த்தாலும் பயம் சம்சாரம் என்னும் பேரிருள் காரிருள் அந்த இருட்டை பார்த்தால்தான் நமக்கு பயம் ஏற்படுகிறது சம்சாரங்கிறது அனந்த கிளேஷ பாஜனம் சம்சாரசாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் ஒரு கோரமான காடு பகுதாசந்த துக்கபருஷணி காட்டில் வடக்கேது தெற்கேது கிழக்கேது மேற்கேது தெரியல நானே பிக்கு தெரியாத காட்டுல தவிச்சிருக்கேன் பகல் வேளையில நடக்க ஆரம்பிச்சேன் இரவு பொழுது வந்துடுச்சு அப்ப வெளிச்சமும் போயிடுச்சு பகல்யே தசை தெரியல ராத்திர நிச்சயமா தெசை தெரியாது இருட்டி விட்டது இருட்டின உடனே பக்கத்தில் இருக்கிற மொத்த மிருகங்களும் சட்டம் போட ஆரம்பிக்கிறது இன்னும் பயம் கூடுறது ஷட்டென்று இடி இடித்தது மின்னல் வெட்டிட்டு மழை பொடிய ஆரம்பித்தது இன்னும் பயம் கூடித்து ஏதோ பேயும் நாயும் நரியும் ஊழியிடுகிற ஓசை கேட்கிறது இன்னும் பயம் கூடுகிறது இந்த காட்டை நினைக்கமா இருக்கும் இல்லையோ நீங்க எந்த நாடகத்தை பாருங்க திரைப்படத்தை பாருங்கோ அதான ஒருத்தர் தனியில சிக்கி விட்டார் உடனே மழை வந்துடும் ஏதான சண்டை வந்தது போன மழை கொட்ட ஆரம்பிச்சோம் நமக்கு தோணு ஏன் சண்டை வந்தாலே மழை வரணுமா தனியா காட்டுல போனாலே மழை வரணுமாண்ணா உன்னுல ஒரு ஆடட் எஃபெக்ட் அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றான் இந்த ஆடடை சக்தி இது செயற்கையா பண்றோம் இந்த எஃபெக்ட் பண்ணி வச்சிருக்கு நம்ம சம்சாரத்துக்குள்ள வரட்சியே ஆசை காமம் மோகம் இதெல்லாம் சுத்தி இருக்கிற முதலாக மழை வரிசா கொட்டிண்டே இருக்கா கொட்டின்றே இருக்கா அதான் துக்க வந்துட்டே இருக்கோ துன்பப்பட்டுடே இருக்கமே அதான் மழை கொட்டிகிட்டே ஆசை மோகம் தாபம் அதெல்லாம் அதான் பக்கத்துல இருக்கிற முதலே சிங்கம் புலி இது போல எப்படி இந்த சம்சாரத்திலேந்து வெளியே வர்றது தெரியாம விழிக்கிறமே கால ஆழமா குடுத்துட்டுமே அதுதான் தெற்கு வடக்கு தெரியாமல் இருக்கிறது இப்போ திடீதி இடியது தட தடகரான சத்தம் கேட்கறது அந்த சத்தம் எல்லாம் மற்ற மற்ற இயற்கை சீற்றத்தினால நமக்கு ஏற்படுகிற ஆபத்துக்கள் இப்படி நல்ல கஷ்டமான காடு அந்த காட்டுல போறதுக்கு பயப்படுறதுன்னா எப்ப பயப்படுவோம் அதுக்கு துணைக்கு ஆள் இல்லாவிட்டால் தான் பயப்படுவோம் இது நல்ல தைரியசாலி ஒத்தர் வீரர் அவர் என்னோட கூட வரார்னா தைரியமா மாட்டேனா அவருக்கு இருக்கிற தைரியம் ஆனா அவரோட கூட போனமே அப்படி இல்லாமல் தனியாக காட்டு செல்லாதே ஏகோ நக்சேதம் நீ காட்டு வழி போகிறாய் திருத்தராஷ்டரா யோசித்து பார் சம்சாரம் என்னும் காட்டு வழியிலே தனியனாக போகிறாய் துணை தேட பார்த்தாய் ஆனா நாங்க யாரு இப்ப துணைக்கு வரல திருத்தராஷ்டிரன் போற காடு கண்ணனுக்கு விரோதிக்கிற காடு தர்மத்துக்கு விரோதிக்கிற காடு அந்த காட்டை கண்ணன் ஏதுக்கு போறதில்ல அதனால பயந்து சரி அந்த துணை கூட்டலான்னு பார்த்தா நாங்க யாரும் வர்றதா இல்ல ஏன்னா அது காடு பயங்கரமான காடு நாங்க நாட்டுல வெளிச்சத்துல தர்மத்தின் வழி இருக்கலாம் ஆஹ் வழி காட்டு வழி போகிறாயே தனியே போகாதே காட்டுல போக கூடாது அப்ப இவன் போகாம முடிவெடுத்துனும் நான் இந்த வழி போக மாட்டேன் எப்ப துணைக்கு வருவாளோ அந்த வழிதான் போவேன் அப்படின்னு லித்தராசன முடிவெடுக்கணும் சொல்றார் ஏகோன கச்சே தத்வானம் ஜாகரியாத் கடைசியா இப்ப இந்த விஷயத்துக்கே வந்துட்டார் என்னன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறேன் எல்லாரும் தூங்குறச்சே நான் ரெண்டு பொருளால் இருக்கலாம் ஒன்று ஏதோ பெரும் மன கவலை ஆனால்தான் அவள்லாம் நிம்மதியா தூங்குறச்சே நான் முழிச்சுருக்கேன் இல்லைன்னா இருக்கலாம் எல்லாரும் தூங்குறச்சே முழிச்சுந்து சதி அதுக்காகவும் இருக்கலாம் ரெண்டுமே தப்புத்தானே இன்னொருத்தர்லாம் தூங்கிட்டு இருக்கிறச்சே கவலையோட இருக்கேன்னாலும் கவலையை தீர்த்துக்கணும் தூங்கி பண்ணணும் இல்ல இன்னொருத்தூங்க ஊர் உறங்கினாத்தானே திருடனுக்கும் கள்ளனுக்கும் கொலகாரனுக்கும் அப்ப நாம முடிச்சுருக்கேன்னு திருடன் முழிச்சுருக்கலாம் கொலகாரம் முடிச்சுட்டு இருக்கலாம் சதி திட்டம் திருட்டு முடிச்சுட்டு இருக்கலாம் நல்லா தூங்கிவிட போகிறான் ஆகையால் தனிய எல்லாரும் தூங்கும் போது தனியே விழித்திருக்க கூடாது என்ன எங்கெங்கு தனிமை கூடாது நாலு சொல்றார் நல்லத்தை சாப்பிடச்சே தனியா சாப்பிடாது அதே போல முடிவெடுக்கும் போது தனியா முடிவெடுக்காது இருட்டு காட்டு தனியே போகாது எப்போதும் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நீ மட்டும் விழித்திருக்காக இந்த நாள் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் நேர திருத்ராத்தனுக்கு பண்ணின உபதேசம் இப்ப இதை நாம புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி தனித்தேட்டம்ங்கிறது ஒன்று துணை தேட்டம்ங்கிறது மற்றொன்று தனித்தேட்டம்னால் உலகத்துல ஆண் பெண் சுகத்தை தேடுகிற ஒன்றிய காம சுகம் அது எப்போதும் தனியா தான் விரும்பப்படும் யாரும் கூட்டமாக காமத்தை அனுபவிக்க கூடாது அனுபவிக்கவும் மாட்டார்கள் ஓர் ஆண் ஓர் பெண் கலவி கூடுகிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அது தனி ஆனா பகவானிடத்துல போற பாருங்க அப்ப துணை கூட்டிக் கொண்டுதான் போக வேண்டும் இவர் இனியது தனியருந்தேன்னு சொல்றது உலக இனியது அதை தனியாக அருந்தாதே பல பெண்கள் பல ஆண்கள் கூட்டிக்கொள்ளு சொல்ல வரவில்லை தவறான கருத்து அப்ப இனியது பிரம்மன் கண்ணன் ராமன் கோவிந்தன் அந்த பகவானை அனுபவிக்க போகும் தனியாக அருந்த கூடாது பலரையும் துணைத்து கூட்டிக் கொண்டுதான் போக வேண்டும் அதி திங்கள் மதி நிறைந்தால் அய்ப்பாடி செல்வச் சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோகன் குமரன் ஏரார்ந்த கண்ணி சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் என முதல் பாசலத்தில் ஆரம்பித்தாள் செல்வச் சிறுநீர்காள் நீராட போது வீர் அனைவரும் நீராடலாம் வாருங்கோல் என்று கூப்பிடுகிறார்கள் அண்டாள் எப்போ நம்ம நதி ஸ்நானத்துக்கு போகிறோம் ஆத்தங்கரையில குலைக்கு போகிறோம்னா கங்கையில் குழிக்கு போவோம் யமுனையில் குழிக்கு போவோம் ஓஹோன்னு வெள்ளப்பெருக்கு ஓடும் காலை வைக்கிறதுக்கே பயமா இருக்கும் பல சமயத்தில் தேவ சேவிக்கு போகிறவங்க கீழே இறங்கி போய் சங்கரி தம்பி எல்லாம் போட்டுக்கு சேவிக்கலாம் ஆனால் இந்த வெள்ளம் வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாசம்லாம் இருக்கு அப்போ ஓஹோன்னு மழை பெஞ்சு பனி வேற உருகி மொத்த கங்கையும் ஓடும் அப்போ இந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி மேலே ஒன்றுவிடும் ஓ இதெல்லாம் இறங்கி போய் நாம குளிச்சிருக்குமே இந்த படியெல்லாம் உள்ள இருக்கேன்னா திருக்கு அவ்வளவு ஆழமா போச்சுக்கோ அந்த ஆழத்தில் குளிக்க போகும் போது தனியே செல்லக்கூடாது ஆற்றில் இறங்கும் போது துணை தேட வேண்டும் ஏன்னா அந்த வெள்ளத்தில் திட்டு முக்காடி போவோம் கால் ஆழம் தெரியாமல் கொடுத்து விடுவோம் அதே போலத்தான் பகவான் அவனை அனுபவிக்க போகும் தனித்து செல்லுவதே கூடாது ஏன்னா பெருமாளுங்க ஆறு குணம் ஆறு குணப்பெருக்கு பண்டின் பெருக்கு நலங்களின் பெருக்கு மங்களத்தின் பெருக்கு கல்யாணத்தின் பெருக்கு அப்பேற்பட்ட கார் ஓடிட்டு இருக்கிறச்சே அதுல நாம தனியா போய் கல வைக்கலாமா ஆனால்தான் சங்கீத கச்சேரி போறோம் பகவான பற்றின சங்கீதம் கோவிலுக்கு போறோம் பகவானுடைய தரிசனம் உபன்யாசம் கதை கற்கறத்துக்கு போறோம் பகவானை பத்தின அனுபவம் யாத்திரை போறோம் கூட்டங்கூட்டமாக போகிறோம் புனித நீராட போகிறோம் கூட்டமா போறோம் ஏன் சொன்னா இதெல்லாம் கூட்டமா போறணும் ஏன் தனியா போக கூடாதா கண்ணன் தான் ஏகாந்தமாறு ஏகாந்தமாறு அது யோகத்தில் அனுபவித்த யோகிகள் முற்படுவது அனுபவிக்க போகும் போது கூட்டத்தோடே செல்ல வேண்டும் சென்றால் அப்ப அவர்கிட்ட நம்ம கால ஆழ்ந்து ரொம்ப அழிஞ்சு போய் தத்தளிக்காமல் தப்பித்து வரலாம் ஏன்னா பெருமான ஆழமான ஆறு அவருடைய குணங்கள்ன்றது எவ்வளவு ஆழமானவை அவருடைய பெருமையை அனுபவித்தால் ஆழம் குறைச்சல் மீண்டு வந்துள்ள பெருமானுடைய எளிமை நம் குற்றங்களை பொறுக்கும் தன்மை அவருடைய கருணை உயர்வு தாழ்வு பாராமல் கலக்கும் தன்மை இவைகளை அனுபவித்தால் என்ன நீர்மை என்ன நீர்மை என்று நாமே ஆழ்ந்து போய்விடுவோம் இந்நின்ன நீர்மை இனியாமுறாமை என்ன அழ்வார் தெரிவிக்கிறார் அதே போலத்தான் பத்துடை அடியவர் கழியவன் பிறர்களுக்கறிய இத்தகன் பக்தி இருக்கிறவாளுக்கு எவ்வளவு எளியவன் ஒரு யசோதை கட்டினா உரல்ல கட்டுப்பட்டு அலிகாரமே சர்வேஸ்வரனா கட்டுப்படுதல் நினைத்த உடனே நாம உருகருத்து ஊந்துடுறாரு வாங்க நன்னா நாலு பேர் சேர்ந்து பேசி அனுபவிச்சுட்டு வந்துடலாம் அதனாலே அனுபவிக்க போனால் கூட்டத்தோடு தான் உலக இன்பம் தாமசுக்கத்துக்கு போனால் தனித்து செல்லலாம் ஆனா பகவானை அனுபவிக்கும் போது துணை கூட்டிக் கொண்டு ஆனால்தான் ஆண்டால் அனைவரையும் கூப்பிட்டாள் ஆழ்வார்கள் பத்து பேர் சேர்ந்து சேர்ந்து பெருமானை அனுபவிக்க வேண்டும் ஆசை கொண்டார்கள் அதுல முதல் ஆழ்வார்கள் மூவர் பொய்கி ஆழ்வார் பூசத்தாழ்வார் பெயாழ்வார் மூவரும் சேர்ந்துதான் திருக்கோவலூர் இடைகளிலே ஆயன் திருவிக்கிரம பெருமாளைய சேமித்தார்கள் மூன்று திருவந்தாதி பாடினார்கள் அப்படி இந்த எல்லா இடத்துலையும் எடுத்து பாரு கூட்டம் சேர்த்துக்கிறாள்னா இதுக்குதான் சாது சமாதமம்னு சொல்றோம் இவர் தனியா இருக்காதே தனியா இருக்காதேன்னு சொல்றது சாதுக்களுடைய கூட்டத்துல இது அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று அடியார்கள் குழாங்களோட சேர்ந்து இருந்தா தான் நமக்கு பக்தியவா வளர்த்து விடுவா திருமாளை பத்தி நிறைய சொல்லுவா ஒருவேளை சம்சாரத்துல கலங்கி நம்ம தப்பு பண்ண போனா உடனே நம்மளை செறிப்படுத்தி விளச்சு விட்டுடுவா இதெல்லாமே கூட்டத்தில இருந்தா தானே நடக்கும் ஆனா தீயவர்கள் கூட்டத்தில இருந்து பிரயோஜனம் நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருக்க வேணும் ஏக சுவாதுன பூங்கீட்ட அப்ப பகவான் கண்ணனை அனுபவிக்கும் போது தனித்துக்கூடாது துணையாக வேண்டும் அதே போல் முடிவெடுக்கும் போது தனித்தெடுக்க கூடாது பல பேருடைய அபிப்பிராயத்தை வாங்கிக்கணும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் நல்லது எத்தனையோ வச்சிருப்பாடு அப்படியும் தெரிஞ்சுக்கணும் ஏகோண கச்சேதானம் தனியா காற்று மார்க்கத்தில் போக கூடாது இருட்டில் எல்லாரும் தூங்கி நாம் விழித்திருப்பதும் கூடாது விழித்திருக்கலாம் ஜீவாத்மா எப்போதுமே விழித்திருக்கிறார் அது பிரம்ம ஜானத்துக்காக விழித்திருக்கிறார் அனாதிமாயா சுத்தகா என்று சொல்லுகிறது அப்படி இல்லாமல் மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறச்சே நாம சேர்ந்து சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழ வேண்டுமே இப்படி தனிமை எங்கெங்கு கூடாதுங்கிறத ரொம்ப அழகா விளக்கினார் இத்தோட இந்த பிரகரணம் முடியறது இனிமே ஒன்னு ஒன்னா எத்தனை ரெண்டு ரெண்டா எதது மூணு மூணா எவை எவை என் வரீஷ நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிட போறார் என்னங்கிறத அவரோடு